ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மேவ மாதமேவே சாா் யமே மேவியம் மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோ குருப்பிர சன சீரியவை தேஜஸ்வினாவை ஓம்ாஷா ஓம் நமோ பைவஸ்வதாய மிருத்யவே பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்ச ஆதிகுருவினுடைய அருளால் கட்டோபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயம் மூன்று मंत्रार्थ மந்திரார்த்தங்களின் சாரத்தை பாத்துப்ப இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் உள்ள மூன்று வள்ளிகளுக்கும் சாரம் சுருக்கம் சொல்லுகிறேன் ரெண்டா முதல்ல நம்ம அது ஞாபகம் இருக்கணும் முதல் வள்ளி முழுவதும் சிஷ்ய யோக்கியதா கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி சிஷ்ய யோக்கியதா சிஷியனுடைய தகுதி ரெண்டாவது பள்ளி சிஷ்யனுடைய மகிமை சிஷ்யனுடைய மகிமையை சொல்கிறது மூலம் சிஷியனுடைய தகுதியைத்தான் புகழ்கிறது சிஷியனுடைய மகிமை பிறகு குருவின் முக்கியத்துவமும் குருவின் மகிமையும் குருவின் அவசியம் குருவின் மகிமை பிறகு ுடைய முக்கியத்துவம் சாஸ்திரத்தின் மகிமை பிறகு ஆத்ம தத்துவம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆத்ம துவத்தை தெரிந்து கொள்வதனால் கிடைக்கும் பிரயோஜனமும் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆத்ம துவம் பிரயோஜனத்தை விட பிரயோஜனம் இருக்குது இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கான முக்கியமான இரண்டு சாதனங்களும் உபதேசிக்கப்பட்டன தீவிர முமுட்சுத்துவம் அப்புறம் அதர்ம ஆச்சரண நிவர்த்தி அதர்மம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார் நான் விரதோ துஷ்சரித்தா இதை சங்கராச்சாரியர் பல இடங்களில் கோட் பண்ணுற கெட்ட நடத்தையிலிருந்து விலகாதவனுக்கு இந்த உண்மை விளங்காது அப்படியே நேர சொல்லியிருக்கு துஷ்சரித்தாது அவிரதகா ஏனம் நப்பு தீய நடவடிக்கைகளிலிருந்து விலகாதவனால் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது அதை நம்ம நல்லா புரியற பாஷையில் சொல்கிறோம் தர்மத்தை கடைப்பிடிப்பவனால் மட்டுமே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு கடைசியாக பார்த்ததை திரும்பவும் ஒரு தட சொன்னேன் ஆக முதல்ல மாணவனுடைய தகுதி சொல்லப்பட்டது இரண்டாவது பகுதியில் இதெல்லாம் புகழ்ந்து சொல்லி இதற்கான தகுதிகளையும் சொல்லி ஆத்ம உபதேசிக்கப்பட்டது மூன்றாவதில் திரும்பவும் இந்த குறிக்கோடு அடையணுங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லியது அங்கேயும் அத்வைத்த தத்துவம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது வள்ளி முதல் அத்தியாயம் மூன்றாவது வள்ளியில் ஆத்ம தத்துவமும் ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கான சாதனங்களும் ஆத்மா அத்வைத்தம் என்கிற தத்துவமும் எல்லாம் உபதேசம் பண்ணப்படும் உபநேசத்தே முடிஞ்ச மாதிரி இருந்தது கடைசி ரெண்டு பலஸ்ருதி வாக்கியங்களை பார்த்தா உபனிஷத்தை முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு தான் தோணும் ஆனாலும் திரும்பவும் உபநிஷத்து தொடங்குகிறது அத்தியாயத்தில் முதல் வள்ளி இரண்டாம் அத்தியாயம் முதல் பகுதி இந்த முதல் பகுதி செக்ஷன் சொல்றோம் இந்த பகுதியில் முதல் ரெண்டு மந்திரங்கள் புலநடக்கத்தின் அவசியத்தை நன்கு நிலைநாட்டுகிறது புலநடக்கத்தின் அவசியம் தமஹா பிரத்யாகாரஹா வேதாந்த சாஸ்திர பரிபாஷையில் அதுக்கு பேர் தமஹான்னு பேர் யோகசாஸ்திர பரிபாஷையில் அதுக்கு பேர் பிரத்யாகாரஹான்னு பேர் தமிழ் மொழியில் அதுக்கு பேர் புலநடக்கம்னு பேர் ஆங்கிலத்தில் சொன்னால் சென்ஸ் கண்ட்ரோல் அதாவது புலனடக்கம் அவசியம் ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஐந்தடக்கல் ஓரைந்தும் காத்தல் உரன் என்னும் தோட்டியை கொண்டு ஓரைந்தும் காப்பது ஐந்தவித்தான் ஆற்றல் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் நிறைய இடங்களில் இருக்குது திருக்குறள் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு ஆஹா புல நட ஏன்னு கேட்டால் உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது இந்திரியங்களுடைய சுவாவமே பாஹிய பிரவிற்த்தி தான் இந்திரியங்களுடைய சுவாவம் பாஹ்யப் பிரவிற்த்தி அதை எதிர்க்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை ஆனால் முயற்சி பண்ணி அதை வெற்றி வேணும் புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் தர்ம அனுஷ்டானங்களால் நாம் சத்சங்கத்தினால இந்திரிய நிகிரகம் பண்ணத்தான் வரணும் ஆனால் இன்னொருத்தருக்காக பண்ணக்கூடாது நாம் விரும்பி பண்ணணும் சப்ரஸ் பண்ணக்கூடாது பிறருக்கு பயந்து திணிக்கப்பட்டதாக நினைக்கக்கூடாது இப்போ சமூகம் வந்து நம்ம மேலே புலண்டக்கத்தை திணிக்கக்கூடாது நாம் விரும்பி பண்ணணும் நாம் விரும்பி பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேட் பண்ணணும் எல்லாரையும் அதனுடைய குறை அதை பெருசாக பாடம் நடத்தணும் இந்திரிய நிகிரகம் பண்ணலேன்னா வரக்கூடிய தனி மனிதனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் சமூகத்துக்கு ஏற்படுற பிரச்சனைகளை விலாவாரியாக விளக்கி சொல்லணும் அப்போத்தான் வந்து அது சொல்ல சொல்ல அந்த விஷயத்தை சொல்ல சொல்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடைப்பிடிக்க போகிறதா எல்லாருக்கும் அதை கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி சமூக கட்டுப்பாடுகள்லாம் வைக்கிறதுக்கு காரணம் தான் திணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அதாவது இந்த சமூக கட்டுப்பாடுகளெல்லாம் சரியாக அதை பற்றின எஜுகேஷன் கட்டுப்பாடை பற்றின கல்வியை கொடுக்கலன்னா அந்த சமூக கட்டுப்பாடுகள்லாம் நிற்காது சமூக கட்டுப்பாடுகளை பற்றிய கல்வியை சமூகத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் சமூக கட்டுப்பாடுகள் நீண்ட நாளைக்கு நிலைத்திருக்காது உண்மைதானே இப்போ வந்து நம்ம நமக்கு வந்து இந்த ஜாதி கட்டுப்பாடு இப்போ ஆசிரமம்னா ஆசிரமத்தில் ஒரு கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடை பற்றின கல்வி அறிவை கொடுக்காம கட்டுப்படு கட்டுப்படுன்னா எப்படி கட்டுப்படுவோம் இதனுடைய நன்மைகள் இப்படி இதனுடைய தீமைகள் இப்படி இதனால் ஏற்படும் பிற்கால விளைவுகள் இப்படி இருக்கும் இதை நாம் இப்பொழுதே இந்த இதை கட்டுப்படாமல் போனால் இப்பொழுது நமக்கு இன்பம் கிடைக்கும் பின்னால் எப்படியெல்லாம் துன்பப்படுவோங்கிறத வர்ணனை பண்ணணும் அதுக்கு நிறைய ராமாயணம் மகாபாரதம் போன்ற இத்திகாசங்களையெல்லாம் கோள் மேற்கோள் காட்டணும் அதை சொல்லிக்கின்றே இருக்கணும் அதை எந்தெந்த வகையிலெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அப்படி கொற்றுக் கொடுத்தாத்தான் அதை வந்து லாஜிக்கலாக மைண்டு ஒத்துக்கின்றா தான் அதை கட்டுப்படும் இல்லாட்டி வெறுமனை திணிச்சோம்னா நிற்காது அதிகமாயும் அது மனோவியாதியாக மாறிடும் உபநிஷத்து அதை சொல்லுகிறது வேதாந்தம் படிக்கிற மாணவனுக்கு நச்சுக்கேத்கு அப்படி இருக்கேன் ஒரு சின்ன பையன் மூணு நாள் சாப்பிடாமல் இருந்தான்னு உபனிஷத்து சொல்கிறது யோசிச்சு பாருங்கள் மூணு நாளைக்கு சாப்பிடாம யமதர்மராஜா வீட்டில் இருந்தான் வாசலில் உட்கார்ந்துருந்தான் தென்னைலே இருந்தான் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்க முடியாது ஆனால் அதுலேருந்து என்ன தெரியும் ஒரு சின்ன பையனுக்கு இப்படி ஒரு இது சாப்பிடாமல் இருக்கணும்னு சொன்னால் அது மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் கொடுக்குறேங்கிறாங்க ஹிமதர்மராஜா வீட்டில் இருக்கிறவனுடைய வீட்டை சேர்ந்த பெண்கள் அவங்க இருக்கிற மந்திரிமார்கள் எல்லோரும் சொல்கிறாங்களாம் இல்லை அவர் வரட்டும் அவருக்கு தான் எங்கள் அப்பா கொடுத்துருக்கார் அவர் வர வரைக்கும் நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அப்படியே நான் நினச்சிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு பேசாம இங்கேயே உட்காந்துட்டுருக்கேன் இருக்கவே இருக்குது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தையும் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்கிறது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தையும் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி உட்காந்துருந்தால் டைம் போகிறதே தெரியாது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் பதினாலு மணி நேரம் பிரயாணம் பண்ணுறோம் ஆயிரத்தெட்டு தடவை தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்கிறது கூட வந்து சேர்ந்துடும் அமெரிக்கா பண்ண வேண்டியதானே அதான் நம்ம எப்படி பண்ணணுங்கிறது நம்ம ஆசைப்படுறத பொறுத்த தானே அப்போ இந்த புலநடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து முதல்லையே சொல்லிவிடுறார் யார் புலநடக்கத்தை பழகலையோ அவன் மறுபடியும் மடியும் மடியும் உலகப்பற்றிலும் உடல் பற்றிலும் பொருட்பற்றிலும் உறவு பற்றிலும் விழுந்து விழுந்து துன்பம் கலந்த இன்பங்களையே அனுபவித்து செதஞ்சு செதஞ்சு செத்து செத்து பிறக்கிறான் அது மாதிரி அடிக்கடி நிம்மதி இல்லாமல் போகிறான் அப்படின்னு அப்புறம் சந்தோஷத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கிண்டே இருக்கான் ஆனால் தே என்ன பராஜ காமான் அனுயந்தி தே மிருத்யோர்யந்தி விததஸ்ய பாஷம் அத தீரா அமிரத்வம் விதித்துவா துவம த்ருவேஷ்விய நார்த்தையந்தே மந்திரம் நான் எல்லா மந்திரத்தையும் சொல்ல இந்த ரெண்டு மந்திரத்தை பாருங்கள் முதல் ரெண்டு மந்திரம் என்ன சொல்கிறது ஆகவே இந்திரியங்களெல்லாம் பிரம்மதேவன் வந்து இந்திரியங்களையெல்லாம் வெளியில் போகிற மாதிரியே படைச்சு கெடுத்துட்டார் ஆனால் யாரோ ஒருத்தந்தான் என்ன பண்ணுறான் எதிர்நீச்சல் போடுறான் அவன் வந்து இதை விட்டுட்டு வைராக்கியத்தோட ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு போகிறான் இன்டெரக்டாக நச்சிக்கதை சொல்கிறார் உன்ன மாதிரிலாம் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு இது யார் படிக்க யார் வருவா அப்படிங்கிறார் மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே யாரோ சில பேர் தான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிருஷ்ணர் அப்படி ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுறவனுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடுறது இல்லைங்கிறார் எததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்த கஷ்டித் தீரஹா பிரத்யேக ஆத்மான மைக்ஷத்து அதனால் நம்ம அந்த குரூப்பில் இல்லையே நினச்சிடக்கூடாது நம்ம அந்த குரூப்பில் அந்த குரூப்பில் சேர்றத்துக்கு முயற்சி பண்ணணும் கிருஷ்ணர் ரெண்டு இடத்துலையும் சொல்லியிருக்கார் இங்கே வந்து என்ன சொல்கிறார் மூணாவது அத்தியாயத்தில் இது ஏழாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் இப்படி சொல்கிறார் எத்தனையோ பேரில் யாரோ சில பேர் தான் பிரயத்னம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் சில பேருக்கு தான் புரியறது பானர் ஆனால் நாலாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் நினைக்கிறேன் பத்தோ பதினொன்னோ நாலாவது அத்தியாயத்தில் வருது பகவோஜான தபசா பூதா மத்பாவம் ஆகத்தா வீத ராகபயக் க்ரோதாக மன்மையாமாம் உபாசிருத்தாக பகவோஜான தபசா பூதா மத்பாவமாக பதினொன்றாவது ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயத்தில் இருக்குது பல பேர் என்ன அடைஞ்சு விட்டாங்கங்கிறாருங்க பகவாகாங்கிறார் இங்கே க எத்தி கஷ்டித்துங்கிறார் அதனால் இப்போ நம்ம எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா ஓஹோ நம்ம இந்த குரூப்பில் இல்லை போல் இருக்குன்னு போயிடக்கூடாது அதுக்காக சொல்ல வந்தேன் ஓ யாரோ ஒருத்தருக்கு தான் தெரியாரு அந்த ஒருத்தர் நான் இல்லைன்னா லாட்ரி ஷீட்டு வாங்கிற ஒரு ஒருத்தரும் தனக்கு விழுன்னு நினச்சிதானே வாங்குகிறான் அது மாதிரி ஒரு ஒருத்தரும் படிக்கிற நமக்கு ஒரு ஒருத்தரும் நமக்கு அது ஞானம் கிடைக்கணுதான்னு படிக்கணும் சுவாமி சொல்கிறத கேட்டால் நமக்கு கண்டிப்பாக இது இல்லை போல் இருக்குன்னு நினச்சி விடக்கூடாது நமக்கு நாமளும் அந்த அந்த இதில் சேர்ந்தவங்க தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்திரிய முக்கியம் அது விரும்பி பண்ணணும் இன்னொருத்தர் கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க இந்த பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் தான் ரொம்ப முக்கியம் யாருக்காவும் பண்ண வேண்டாம் நம்ம சந்தோஷத்துக்கா நான் ஆத்மனஸ்துக்கமாக சர்வம் பிரியம் நான் ஏன் இந்திரியங்கள் பின்னால் போகிறேன்னா எனக்கு அதனால சந்தோஷம் கிடைக்கும்னு பின்னால் போகிறேன் நான் ஏன் இந்திரியம் நிகிரகம் பண்ணுறேன்னா நிகிரகம் பண்ணினா அதை விட சந்தோஷம் கிடைக்கும்னு எனக்கு தெரியுது அதனால அதை பண்ணுறேன் அதானே எல்லாத்துக்கும் அதானே நியாயம் ஆகவே இதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்படணும் அபியாசாத்ரமத்தை அபியாசத்தினால்தான் சந்தோஷம் கிடைக்கும்ட்டார் கிருஷ்ணர் அக்ரே விஷம் கிரர் ஆரம்பத்தில் கடினமாக தான் இருக்கும் கிரர் பரிணாமே அமிர்தோபமம் காலையில் எழுந்திரிக்கிறது விஷமாக தான் இருக்கும் ஆனால் பிரார்த்தனை பண்ணி முடித்தா அமிர்த்தமாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அக்ரே விஷம் அப்பரிணாமே அமிர்த்தோபமம் அது இச்சையை பொறுத்து யதா இச்சா ததா பிரவருத்தி இச்சையோட தீவிரத்தை பொறுத்து பிரவருத்தியோட தீவிரம் இருக்கும் ஆக இந்த முதல் ரெண்டு மந்திரம் புலநடக்கத்தின் அவசியத்தை நன்கு நிலைநாட்டியது பிறகு மூன்றாவது மந்திரத்திலிருந்து தொடங்கி பதிமூணாவது மந்திரம் வரை ஆத்ம தவம் நன்றாக உபதேசிக்கப்படுகிறது ஆத்ம தத்துவம் நன்றாகவே உபதேசிக்கப்படுகிறது தெ உபதேசம் பண்றார் ஆத்மா என்ன உணர்வு தான் ஆத்மா தெளிவா சொல்றார் ஏன ரூபம் ரசம் கந்தம் ஏத்தேன விஜாநாதி கிமற்ற பரிசிஷ்யே முதல்ல இந்த உடம்புல எது வந்து எல்லாவற்றையும் பார்க்கிறதோ ரூபம் ரசம் இந்த உடலில் எந்த ஒரு தத்துவம் இருந்து கொண்டு உலகத்தை கண்கள் வாயிலாக நிறங்களை பார்க்கவும் காதுகள் வாயிலாக ஒலிகளை கேட்கவும் மூக்கின் வாயிலாக மனங்களை முகரவும் நாக்கின் வாயிலாக சுவைகளை சுவைக்கவும் அப்புறம் வந்து தோலின் வாயிலாக ஊரை உணரவும் செய்கிறதோ அதுவே ஆத்மா ஸ்பரிஷாகிஷ்ட மைதுனான் ஏத்தனைவ விஜாநாத் இதனாலென்றோ எல்லாவற்றையும் அறிகின்றது அப்படிலேருந்து என்ன தெரிகிறது கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் உணர்வு உணர்வுதான் எல்லாவற்றையும் உணர்கின்றது எனவே உணர்வே ஆத்மா அந்த ஆத்மா சொன்னால் நம்ம போட்டுக்கணும் நான் உணர்வாக மட்டும் இருக்கிறேன் முதல்ல அப்படி சொல்வது உணர்வாக இருக்கிறேன் உணர்வே ஆத்மா அவனுடைய கேள்வி என்ன ஆத்மா இருக்கிறதா இல்லையா இல்லை என்றால் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன ஆத்மா இருக்கிறது ஆத்மா உணர்வாக இருக்கிறது அடுத்தது என்னன்னா இந்த உணர்வு தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக அதுதான் இருக்கிறது அடுத்தது அதெல்லாம் இந்த மந்திரங்கள்ெல்ல நிறையக்கு மந்திரங்களுடைய ச ச ச சார நான் சொல ஆக ஆத்மா சைத்தியரரூபம் அப்படி போட்டுக்கணும் ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூப்பா ஆத்மா உணர்வு வடிவாய் இருக்கிறது உணர்வாக இருக்கிறது இந்த உணர்வு உலகம் அனைத்திலும் இருக்கிறது காணப்படும் பிரபஞ்சம் அனைத்திலும் உணர்வே இருக்கிறது அடுத்தது அடுத்தபடி அ காரணப்பிரபஞ்சைத்தியம் சூக்ம பிரபஞ்ச சைத்தன்யம் ஸ்தூல பிரபஞ்ச சைத்தன்யம் காரணசரீர சகித சைத்தன்யம் சூக்மசரீர சகித சைத்தன்யம் ூல சரீர சகித்த சைத்தன்யம் இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது எஷ்டி அதிர்ஷ்டான சைத்தன்யமும் சமஷ்டி அதிர்ஷ்டான சைத்தன்யமும் ஒரே சைத்தன்யம்தான் மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் தனிநிலை பொதுநிலை தனிநிலைக்கு ஆதாரமான உணர்வும் பொதுநிலைக்கு ஆதாரமான உணர்வும் ஒன்றே உணர்வு ஒன்றுதான் அதை சொல்லிக் கொடுக்குற முறை அத்வைதத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு க்ரமம் முதல்ல இண்டிவிஜுவல் சைத்தன்யத்தை புரிஞ்சுண்டு அப்புறம் டோட்டல் சைத்தன்யத்தை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் வந்து கா டோட்டல் கான்ஷியஸ்னஸ்னு வச்சுக்கோ எல்லாமே இங்கிலீஷ்லேயே சொல்லுவோம் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் டோட்டல் கான்சியஸ்னஸ் அப்புறம் ரிமூவ் இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல் Remain consciousness. அப்படிதான் சொல்ல வேண்டியதா ஆ தனி உணர்வு பொது உணர்வு பிறகு என்ன பண்ணுறதுனா தனி என்பதையும் பொது என்பதையும் நீக்குக உணர்வே உண்மை என்று உணர்வில் நிலை பெறுக உள்ளத்தை உணர்வில் நிலை நாட்டுக அப்படி போட வேண்டியதான் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை எண்ணங்கள் உணர்வை பற்றியதாகவே இருக்கட்டும் உணரப்படுபவைகளை பற்றியதாக இருக்க வேண்டாம் உணரப்படுபவைகளை பற்றியதாக எண்ணங்கள் இருக்குமானால் அது சம்சாரத்தில் உழலும் இன்பத் துன்பங்களுக்கு ஆளாகும் தயவிட்டு விலக வேண்டும் அதுதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லா மந்திரத்தையும் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆகா இதெல்லாம் பதிமூணாவது மந்திரம் வரைக்கும் அதுதான் போகிறது இது ஒரு முக்கியமான முதல்ல ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம் என்பது இரண்டாவது சமஷ்டி சைத்தன்யமும் எஷ்டி சைத்தன்யமும் ஒன்று காரணப்பிரபஞ்ச சைத்தன்யத்திற்கு ஈஸ்வரன் என்றும் அந்தரியாமி என்றும் பெயர் ஒரு பெயர் வச்சிருக்காங்க விவகாரத்துக்காக சூக்ம பிரபஞ்ச சைத்தன்யத்திற்கு ஹிரண்யகர்பன் என்று பெயர் ஸ்தூல பிரபஞ்ச சைத்தன்யத்திற்கு வைஸ்வானரன் அல்லது விராட் என்று ஒரு பெயர் அதே மாதிரி காரணசரீர சைத்தன்யத்திற்கு பிராக்யன் என்றும் இண்டிவிஜுவல் லெவல் சூக்மசரீர சைதன்யத்திற்கு தைஜசன் என்றும் ஸ்தூல சரீர சைத்தன்யத்திற்கு விஸ்வன் என்றும் ஒரு சாஸ்திர வியாபகாரிகமான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆக இது என்ன சொல்லுவோன்னு கேட்டால் இந்த பிராக்ன ஈஸ்வர ஐக்கியம் அப்புறம் தைஜச ஹிரண்ய கர்ப்ப ஐக்கியம் அப்புறம் அடுத்தது வி விஸ்வ விராட் ஐக்கியம் எல்லாம் ஒன்று எல்லாம் பெரும் சொற்கள் அதாவது பருநிலையிலும் ஒன்று நுண்ணிலையிலும் ஒன்று காரண நிலையிலும் ஒன்று என்ன மனசில் அந்த சம்ஸ்காரம் ஏற்படுறதுக்காக அந்த விற்பிக்கு அந்த சம்ஸ்காரம் ஏற்படணும் அதுக்காக சாஸ்திரம் மந்திரங்களை சொல்லி அந்த மனசில் இந்த சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சம்ஸ்காரம் பண்ணுகிறது இல்லை சம்ஸ்க சாஸ்திர உபதேச சம்ஸ்கிருதம் அந்த கரணம் சாஸ்திரம் உபதேசத்தினால் பண்படுத்தப்பட்ட எண்ணங்களை உடைய மனம் அப்படி இருக்கு அதுதான் சொல்றார் அப்புறம் அடுத்தது என்னன்னா இதுவும் அதுவும் ஒன்றுதான் இந்த வஷ்டி சைதன்யமும் சமஷ்டி சைதன்யமும் ஒன்று தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா ஜீவன்கிற பரமங்கிற அப்ஜெக்டிவ் விசேஷனம் அடைமொழி தானே ஆத்மாவுக்கு ஜீவன் என்பது ஒரு அடைமொழி பரமன் என்பது மற்றொரு அடைமொழி இந்த அடைமொழியை நீக்கிவிட்டால் இருப்பது உணர்வு மட்டுமே ஆத்மா மட்டுமே இங்கிலீஷில் சொன்னால் அந்த கான்ஷியஸ்னஸ் மேட்டருங்கிறாங்க தமிழில் சொல்லணும்னா உணர்வு பொருள்னு சொல்லணும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா சைத்தன்யம் மாயா சொல்லணும் ஆ சைத்தன்யம் மாயா உணர்வு பொருள் ஆனால் அந்த பொருள்ங்கிறது மாயங்கிறது சரி வருமாங்கிறது வேறு விஷயம் புரியறதுக்காக சொல்லணும் உணர்வு பொருள் கான்ஷியஸ்னஸ் மேட்டர் அது இன்னும் பல அடுத்த மந்திரங்கள் அதுலேயும் பார்க்கலாம் நாம இதை என்ன சொல்லுகிறார் இதுவும் அது ஒன்று தான் எதேவேக ததமுத்திர எதமுத்திர அப்படின்னார் அப்புறம் அடுத்தது என்னென்ன அப்படி சொல்லும் நமக்கு உடனே ஒரு கேள்வி வரும் இந்த உணர்வு தான் உணர்வு ஒன்றே ஆனால் பல்வேறு பொருள்கள் வாயிலாக பல்வேறு விதமாக உணரப்படுகிறது அதுதான் எப்படி மின்சாரமானது காற்றாகவும் ஒளியாகவும் நம்மால் காணப்படுகிறதோ அப்படி உணர்வே இத்தனை விதமாகவும் காட்சி அளிக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ உணர்வு பொருள்னு ரெண்டு இருக்கே அப்படின்னா அத்வைதம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் உணர்வுக்கு அந்நியமாக பொருள் இல்லை பொருள் வெறும் தோற்றம் மாத்திரமே ஆகும் ஒரு அலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்து தன்னை அலையாக பார்த்தா அலை தன்னை நொறையாக பார்த்தா நொறை ஆனால் என்னது உண்மையில்லேன்னா தண்ணீர் நம்ம பார்வையை பொறுத்து பார்வை எப்படியோ பயனும் அப்படி பப்பா யதா திருஷ்டி ததா பலம் ஆகல பார்வை எப்படியோ பயனும் அப்படியே ஆகையினால் என்ன சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை இந்த சைத்தன்யம் மாயை இந்த மாயைங்கிறது மாயை அதை மதிக்காதே மாயையை மதிக்காதே சைதன்யத்தையை மதி மாயையை விரும்பாதே மாயையை வெறுக்காதே மாயையை மதிக்காதே மூணு மாயையை விரும்பாதே மாயையை வெறுக்காதே மாயைக்குள்ளதும் அது ரெண்டுமே இருக்குது நான் சொல்கிறேன் எப்படி மாயையை விரும்பாதே மாயையை வெறுக்காதே மாயையை மதிக்காதே அப்போ எதை மதிக்கிறதுனா உணர்வை மதிப்பாயாக மதிப்பாயான்னு இதெல்லாம் புரியறதுக்காக சொல்கிறது இப்போ திரை இல்லாமல் இப்ப வந்து டிவி பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்க்ரீனோ சின்ன ஸ்க்ரீனோ பார்க்குறோம் அதில் எத் அத்தனை வந்து வந்து போகிறது நெருப்பு வர்றது காற்று அடிக்கிறது புயலை காட்டுறான் அமைதியை காட்டுறான் அமைதியான நிலைமையும் டிவியில் பார்க்கலாம் ரொம்ப சாந்தத்தையும் காட்ட முடியும் அதே மாதிரி படபடப்பை காட்ட முடியும் பரபரப்பை காட்ட முடியும் குண்டு வீச்சையும் காட்ட முடியும் ஒரு இடத்துல நடக்கிற சத் சங்கத்தையும் காட்ட முடியும் அந்த ஸ்க்ரீனில் எல்லா தர்ம அதர்ம விவகாரம் அத்தனையும் நடக்கிறது தர்ம விவகாரம் அதர்ம விவகார சர்வே விவகாராக எல்லா விவகாரங்களும் அந்த ஸ்க்ரீனில் நடக்கிறது அந்த ஸ்க்ரீனை வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்க முடியுமா விவகாரத்தை பார்க்குற போது நம்ம ஃபோக்கஸ் நம்ம மனசுக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் தான் இப்படி தெரியுது ஸ்க்ரீன் தான் இப்படி தெரியுது ஸ்க்ரீன் தான் இப்படி தெரியுது ஸ்க்ரீனில் தான் இருக்குது அதுக்கு ஆதாரம் இருந்தால் அந்த ஸ்க்ரீன் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு அதை பார்த்துட்டு நினைக்க முடியுமா நினைக்கலாமே நினைக்கணும்னா நினைக்கலாம் நினைக்கலாம் ஆனால் ஸ்க்ரீன் தெரியுமோ ஸ்க்ரீன் தெரியாமல் இருக்குமோ ஸ்க்ரீன் தெரியாமல் ஒன்றும் தெரியாது நம்ம ஸ்க்ரீனை பார்க்குறோமோ அதில் அதில் இருக்கிற படத்தை பார்த்துட்டு இருக்கோமான்னா நம்ம கவனம் ரொம்ப அந்த படத்தில் தான் இருக்குது ஸ்க்ரீனில் இல்லை ஆனால் ஸ்க்ரீன் இல்லாமல் படம் இல்லை அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நான் இப்போ எல்லாம் உங்களை எல்லாம் பார்க்குறேன் உங்களை அத்தனை பேரையும் நான் பார்க்குற போது நான் வந்து எல்லாரையும் எல்லாம் கான் சைத்தன்யம்தான் இப்படி இருக்குது இன்னும் ஃபேன் இருக்கு சுற்றுறது சுற்றுறது யார் வெளிச்சம் யார் இந்த வெளிச்சத்துக்கு என்ன இருக்குது எலக்ட்ரிசிட்டி இருக்குது எலெக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு தெரியுது இல்லை எலக்ட்ரிசிட்டி இருக்குது எலக்ட்ரிசிட்டியை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் இருக்குங்கிறது ஞாபகத்தில் இருக்கா இல்லையா இப்போ சுற்றுறதெல்லாம் யார் எலக்ட்ரிசி சுற்றுறதா ஃபேன் சுற்றுறதா எலக்ட்ரிசிட்டி ஃபேன் சுத்தாது இப்போ எலக்ட்ரிசிட்டியை கவனிக்கிறதா சுத்துறதை கவனிக்கிறதா எதை கவனிக்கிறதுனா சுத்துறதை கவனிக்கிற போதே எலக்ட்ரிசிட்டியை பற்றின ஞானம் இருக்குது ஆனால் அதை பற்றி நினைக்க மாட்டோம் நினைக்க மாட்டோம் இப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஆகாஷம் இருக்குது ஸ்பேஸு இப்படி இதை நீங்கள் நினச்சிருப்பீங்களா இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆகாஷம்னு ஒன்று இருக்குங்கிறத கவனிக்கிறோம் இருக்கிறத நம்ம சரியாக கவனிக்க மாட்டேங்கிறோம் எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்க மாட்டேங்கிறோம் இப்போ இங்கே வெளிச்சம் இருக்கா இல்லையா இந்த ஹாலில் சொன்ன உடனே வெளிச்சம் இருக்குங்கிறோம் அது வரைக்கும் வெளிச்சத்தை கவனிச்சோமா கவனிக்கலை அது மாதிரி அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வெளிச்சமாக இருக்கட்டும் ஸ்பேஸாக இருக்கட்டும் இது ஒன்றும் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா போகிறோம் சொல்லி கொடுத்தா அதை புரிஞ்சுக்கணும் வேணும் அதுக்கு அனுகிரகம் வேணும் அதனால் பிரம்மனை தேடி எங்கேயா போக முடியுமா இன்றைக்கி தான் தினசரி தியானத்தில் படித்தோம் பயணங்களிலேயே மிக நெடிய பயணம் எதுன்னா கடவுளை நோக்கி போகுது பயணங்களிலேயே மிக குறுகிய பயணம் எதுன்னா கடவுளை நோக்கி போகுதுன்னா இது கான்ட்ரடிக்ஷனாக இல்லை அதான் அது மனதை பொறுத்தது அப்படின்னு விட்டார் அப்போ என்னென்னா தூரா சுதூரே ததிகாந்தி கேச்ச சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் இந்த மூணு எடுத்துங்கோ புறத்தார்க்கு சேயோன் அப்புறம் வந்து ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் இந்த மூணு சொற்றொடர்களையும் சொற்றொடர்னா என்ன சென்டென்ஸ் வாக்கியங்களையும் உயி்த்து உணர்க யோசித்து பாருங்கள் உயித்து உணருக அப்போ இதை யோசிச்சு பாருங்கள் அதில் என்ன சொல்கிறார் புறத்தார்க்கு சேனா எங்கேயோ இருக்காராம் கடவுள் அதாவது இந்த இந்த ஆன்மீக நெறிய விட்டு வெளியில் தள்ளி இருக்கிறவங்க அதாவது இறைவனை விட்டு விலகி இருக்கிறவங்களுக்கு இறைவனை விலக முடியாது தாய்மாரர் அதையும் சொல்கிறார் இரும்பு நேர் வஞ்சக கல்வனானாலும் உன நிற்பது உண்டோ நான் என்னதான் அயோக்கிய சிக்காமணியாக இருந்தால் கூட உன்னை விட்டு எப்படி விலக முடியும் தகிறார் விலக முடியாது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் அவன் நீங்கிருக்காங்க நான் அவனை விட்டு நீங்கி இருக்கிறேனா அவன் என்னை விட்டு நீங்கி இருக்கிறானா இறைவனை விட்டு நான் நீங்கி இருக்கிறேனா இறைவன் என்னை விட்டு நீங்கி இருக்கிறாரா டிவியை பார்க்கும் பொழுது ஸ்க்ரீனை விட்டு நிழல்கள் நீங்கி இருக்கின்றனவா நிழலை விட்டு ஸ்க்ரீன் நீங்கி இருக்கிறதாண்ணா நம்ம கவனமெல்லாம் இதில் இருக்குது புரிஞ்சுக்கோங்க போகிறோம் அவ்வளோதான் எதுக்கு இதை சொல்கிறோம்னா வேற்றுமையை பார்ப்பவன் வேற்றுமைகளிலேயே உழலுகிறான் ஒற்றுமையை கவனிப்பவன் அமைதியாக இருக்கிறான் ஒற்றுமையை உற்று நோக்குபவன் அப்படிலாம் போடலாம் ஒற்றுமையை உற்று நோக்குபவன் உய்வடைகிறான் எல்லா ஊ ஊ போட்டுவோம் ஒற்றுமையை உற்று உணர்பவன் உய்வடைகிறான் ஒற்றுமையை வேற்றுமையிலே இருக்க என்ன பண்றான் வீணாகி போகிறான் வேலையை போட்டுடுவோம் அதனால போட வேண்டிய ஏதோ ஒரு சொற்களை பயன்படுத்தணும் அவ்வளவுதான் இவர் என்ன சொல்றார் எவன் வந்து துவைத்தத்தை பார்க்கறானோ அவன் மறுபடியும் மறுபடியும் இறக்கிறான் இறக்கிறான்னா என்ன அர்த்தம் இந்த உடல் பற்றிலே உடல் இறக்கின்ற உடலாக தன்னை கருதி கொண்டு துன்பப்படுகிறான் இறக்கின்ற உடலாக மாறுகின்ற உள்ளமாக தன்னை கருதிக்கொண்டு துறையரப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம் மிருத்தியோஸ மிருத்தியுமாப்னோதி ஐக நானேவ பசியதி மிருத்யோஸ மிருத்யுங்கச்சதி ஐய நானேவ பசியதி ஆகையினால இந்த பதிமூணாவது மந்திரம் வரைக்கும் இந்த தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு நான் அதெல்லாம் எல்லா மந்திரத்தையும் சொல்லலை மூணாவது மந்திரத்தில் இருந்து பதிமூணாவது மந்திரம் வரைக்கும் ஆத்மஸ்வரூபம் விளக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா பல கிடையாது ஆளுக்கு ஆத்மெல்லாம் கிடையாது ஆத்மா பல அல்ல ஆத்மா அத்வைதா ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது ஆத்மாவில் தான் எல்லாம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் யம தர்மராஜா ஆத்மா இருக்கிறது ஆத்மா பல அல்ல ஆத்மா ஒன்றே ஆத்மா பல என்று கருதுபவன் சம்சாரி ஆகிறான் ஆத்மா ஒன்று என்று உணர்பவன் முக்தி அடைகிறான் இதுதான் கருத்து அப்புறம் அடுத்தது அது இன்னும் கடைசியில் பதினாலு பதினஞ்சு ரெண்டு மந்திரங்களும் அத்வைத்த ஆத்ம ஜானத்தை பெறுபவனுக்கு கிடைக்கும் பலனை சொல் இருக்கு அது ரெண்டு விதமாக சொல்கிறது ஆத்மாவை பலன்னு நினைக்கிறவன் மலையில் பெய்கிற மழை நீர் செதறிப்போவதைப் போல சிதறண்டு போகிறான் ஆத்மா ஒன்று என்று உணர்பவன் அவன் ஒன்றாக அத்வைத்தமாகவே இருக்கிறான் இரண்டற்ற பேரின்பத்தில் நிலைத்திருக்கிறான் அப்படி போடணும் எதோதக்கே சுத்தம் சுத்தம் ஆசித்தம் தாதிருகேவ பவதி ஏவம் முனேர்விஜானத ஆத்மா பவதி கௌதம என்று இந்த முதல்வல்லி ரெண்டாவது அத்தியாயம் முதல்வல்லி நிறைவு பெறுகிறது என்னெல்லாம் சொல்லியிருக்கு அதாவது இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் அவசியம் ஆத்மாவின் லக்ஷணம் ஆத்மா சைத்தன்யஸ்வரூபம் ஆத்மா அத்வைதம் ஆத்மா அத்வைத்தான்னு சொல்லணும் தமிழில் சொல்கிறதுனால சொல்கிறேன் ஆத்மா அத்வைதம் ட்வைத்த தர்சனம் பந்தஹேது அத்வைத தரிசனம் முக்திஹேது ட்வைத்த ஆத்ம தரிசனம் பந்தத்திற்கு காரணம் அத்வைத ஆத்ம தரிசனம் முக்திக்கு காரணம் துவைத ஆத்ம தரிசனம் பந்தத்தை தருகிறது பிறப்பு இறப்புக்கு ஆளாக்குகிறது அத்வைத தரிசனம் பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்கிறது பிறப்பென்னும் பேதமையை நீக்குகின்ற அறிவாக விளங்குகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது ரெண்டாவது வள்ளி ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி இந்த மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் பதினஞ்சாவது மந்திரம் வரைக்கும் எல்லாமே ஆத்மாவோடய லக்ஷணத்தை தான் சொல்லுகிறது ஆத்மாவினுடைய லக்ஷணங்களைத்தான் சொல்கிறது இங்கேயும் என்ன சொல்கிறது ஆத்மாங்கிறது இந்த சரீரத்துக்கு வேறானது ஆக ஜீாத்மாவே பரமாத்மாங்கிற தத்துவம் இங்கும் தெளிவாக விளக்கப்படுகிறது முதல்ல ஏழு மந்திரங்கள் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லுகிறது அதாவது வியத்தன்யத்தை சொல்லுகிறது பிறகு எட்டாவது மந்திரத்தில் இருந்து மந்திரம் வரைக்கும் சமஷ்டி அதிஷ்டான சைத்தன்யத்தை சொல்லுகிறது வியி அதிஷ்டான சைத்தன்யம் சமஷ்டி அதிஷ்டான சைத்தன்யம் எட்டு ஒம்பது பத்து சமஷ்டி அதிஷ்டான சைதன்யம் முதல்ல ஏழு மந்திரங்கள்லாம் வஷ்டி அதிஷ்டான சைத்தன்யம் கொஞ்சம் பல விதமான விளக்கங்களை கொடுக்குறார் அதாவது இந்த சரீரத்தில் ராஜாவப்பல் இது ஒரு நகரமாக சொல்லப்படுகிறது புறம் ஏகாதசத்வாரம் அஜஸ்யாவக்ர சேதசகா அனுஷ்டாய ந சோச்சதி விமுக்தஷ்ட விமுச்சியதே ஏதத்வை தத் இந்த பதினோரு வாயில் இருக்கக்கூடிய இந்த உடலாகிய பட்டினத்தில் அரசனை போன்று இந்த சைத்தன்யம் வீற்றிருக்கிறது என்று தொடங்கி இதை தெரிந்து கொள்வனுக்கு துன்பமில்லை அனுஷ்டாய ந சோச்சதி ஜீவன் அடைந்து விதேக முக்தி அடைகிறான் விமுக்தஷ்ட விமுட்சியதே இந்த ஒரு முதல் முதல் மந்திரத்திலே விளக்கம் கருத்து சொல்லிடப்படுகிறது அப்புறம் சூரியனில் இருக்கார் நக்ஷத்திரங்களில் இருக்கார் எல்லாத்திலேயும் எல்லாவற்றையும் அகும்சுச்சிஷத்து வசுரந்தரிஷத்து அசத்து ஹோதாவேதிஷத்து அதிதிர்துரோணசத்து நிருஷத்து வரசத்து ரிதசத்து வியோமசத்து அப்ஜா கோஜா ரிதஜா அத்ரிஜா ரிதம் ப்ருகத்து எல்லாவற்றிலும் அது இருக்கிறது அப்போ நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்துட்டுருப்போம் எனக்குள்ளே இருக்குது உனக்குள்ளே இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே இருக்குது அப்படி சொல்லிக்கின்றே இருப்போம் அப்புறம் அடுத்தது இன்னொன்று சொல்கிறார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் எல்லாரும் இந்த பிராணனை நினச்சின்ருப்பாங்க ஆத்மான்னு பிராணாத்ம நிஷேதா பிராணன் ஜடமாக இருப்பதால் பிராணனுக்கும் அது ஆதாரமானது அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுறது மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரம் ஊர்தம் பிராண உன்னயதி அபானம் பிரத்யகசியி முதல் மந்திரத்தை ஞாவம் வச்சுங்க முதல்ல தேகவெத்திர்த்த ஆத்மாவை சொல்லியாச்சு அந்த தேகவெத்திர்த்த ஆத்மா எல்லாவற்றிலும் இருக்கிறதுன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஆத்ம சைத்தன்யத்தினால பிராண சேஷ்ட நடந்து கொண்டிருக்கு பிராணனே இதுலேருந்து இறவல் வாங்கிக்கிறது சேதனத்தை உணர்வினிடமிருந்து இரவல் வாங்கி கொண்டுதான் பிராணன் செயல்படுகிறது ஆ பிராணன் ஆத்மா அல்ல பிராணனுக்கும் ஆத்மாவாக இருக்கிறது பிராணனுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த கருத்து சொல்லப்படுறது ஆகவே இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் திருமணம் சொல்கிறார் அதாவது ஆறாவது மந்த்ரம் ஏழாவது மந்திரம் அது ஏற்கனவே நான் வந்து ஏழு வரைக்கும் சொல்லிவிட்டேன் அங்கே என்ன சொல்லுகிறார் இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லுகிறேன் ஆத்மா வந்து மரணம் அடைஞ்சதுன்னா ஆத்மா இந்த சரீரத்தினுடைய மரணத்துக்கு பிறகு என்ன ஆகிறதுன்னு சொல்லுகிறேன் இந்த உண்மையை புரிஞ்சிக்காமல் ஒருத்தன் இறந்து போனான்னா மறு சரீரத்துக்குள்ளே புகுறான் அது அதனுடைய ஏற்பன்னு சொல்லிவிட்டார் ஆனால் நீங்கள் பொதுவாக போட்டுக்கணும் ஆத்மா தேக வெத்திரிகா சர்வதேக வெத்திரிக்தகா அப்படி போடணும் அதாவது மமதேக வெத்திரிக்தகா சர்வதேக வெத்திரிக்தகா என்னுடைய தேகத்துக்கு வேறானது மட்டுமல்ல அனைவருடைய தேகத்துக்கும் வேறானது என்னுடைய தேகத்துக்கு வேறான ஆத்ம சைத்தன்யமும் அனைவருடைய தேகத்துக்கும் வேறான ஆத்ம சைத்தன்யமும் ஒன்றே ஆத்ம பகுத்துவம் கிடையாது எல்லா சித்தாந்திகளும் இந்த ஆத்ம பகுத்துவத்தை ஆத் நானாத்மம் நானாத்மவாதம்னு பேர் ஏகாத்மவாதம் அத்வைதாத்மவாதம் ஏகாத்மவாதம்னு சொல்கிறத விட அத்வைதாத்மவாதம் நானாத்மவாதம் பேதாத்மவாதம் அபேதாத்மவாதம் நிறைய பேர் இந்த பேதாத்மவாதம் தான் ஏன்னா உடம்பு மேலே அவ்வளோ அபிமானம் இருக்கிறதுனால இந்த தன்னுணர்வில் அவ்வளவு ஆழமாக இருக்கிறதுனால யாராலையும் இதை விட்டுக் கொடுக்க முடியல இதெல்லாம் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி தூக்கி போட நிறைய பேரால் முடியல சொன்னேன் இல்லையா அன்பும் உண்மை இல்லைன்னா என்ன பண்ணுறேன் அன்பு அதாவது வெறுப்பை அன்பால் வெல்றோம் வெறுப்பை அன்பால் வெல்றோம் அன்பு துன்பம் தருமா இன்பம் தருமா நூற்றுக்கு நூறு இன்பம் தரும் ஆற்றல் அன்புக்கு உண்டா கேள்வி நீங்களே பார்த்துக்கோ அப்புறம் நம்ம வேற ஒரு விளக்கம்லாம் வச்சுருக்கோம் அறிவு பூர்வமான அன்பும் துன்பம் தராது உணர்ச்சி பூர்வமான அன்பு துன்பம் தரும் இப்படின்னா வச்சுருக்கோம் விளக்கங்கள்லாம் வச்சிருக்கோம் அன்பு உணர்ச்சியைச் சேர்ந்ததா அறிவை சேர்ந்ததா உணர்ச்சியைச் சேர்ந்தது எல்லாேருக்கும் தெரியும் இது அது அது அப்போது உணர்ச்சியை வச்சது உணர்ச்சியில் தாரதமியம் இருக்குமா இருக்காதா எல்லார்டையும் ஒரே மாதிரி உங்களால் அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமா நம்ம பேர்லேயும் நமக்கு அன்பு தகராறுல இருக்குது நமக்கே நம்மளை காலம்புரை பிடிக்கிறது மத்தியானம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் வச்சுக்கோங்களேன் முடியும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காக செஞ்சால் நமக்கே நம்ம பிடிக்குமா பிடிக்காதா நான் இன்றைக்கெல்லாம் பண்ணிட்டேன் காலரை தூக்கி விட்டுக்கலாம் ஆச்சா இல்லாட்டி நாங்கள் இப்படி இப்படி பண்ணிக்க வேண்டிதான் நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியதை பண்ணலைனா என்ன பண்ணுவோம் மரமண்டை நம்ம சரியா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நம்மளே நம்ம திட்டி போக மாட்டோமா ஆத்ம நிந்தான்னு பேர் ஆத்மஸ்துதி ஆத்ம நிந்தா ரெண்டும் தப்பு ஆத்மஸ்துதியும் தப்பு ஆத்மநிந்தையும் தப்பு எதுக்கு சொல்றோம் இந்த அன்பு இந்த அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் அந்த இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான் இந்த நானாத்மவாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்பாங்க அதிலலாம் அந்த சிக்கல் இருக்குது அதனால் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கும் வந்து சரி இதுவும் ஒரு நிலை தான் அதுலேருந்து மேலே போகணும் தூக்கத்தில் அன்பாவது வெறுப்பாக தூக்கம் எடுத்துக்கோங்க தூக்கத்தில் அன்பு இருக்கிறது வேறு தூக்கத்தில் தூக்கத்தில் அன்பு இருக்கிறது வேறு தூக்கத்தில் இப்படி சொல்லணும் தூக்கத்தில் அன்பு தூக்கத்தில் புரியறது இல்லையா இந்த துவனியை மாற்றின உடனே அர்த்தம் மாறிடுறது பாருங்க தூக்கத்தில் அன்பாவது வெறுப்பாவது இருக்கோ வெறுப்பும் இல்லை அன்பும் இல்லை பிரியமாவது அப்பிரியமாவது ரெண்டும் கிடையாது ஆ தூக்கத்தில் எப்படி அது மாதிரி இந்த நானாத்மவாதம் அந்த ஆத்ம பகுத்துவம் கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுகிறார் எது பார்த்தோம் இது வரைக்கும் ஏழாவது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் எட்டுலருந்து பத்து வரைக்கும் இந்த அக்னி திருஷ்டாந்தம் வாயு திருஷ்டாந்தமெல்லாம் சொல்லி எப்படி ஒரே அக்னி பல உபாதிகளில் பலவிதமாக தன்னை வெளிப்படுத்துகிறதோ எப்படி வாயு பல உபாதிகளில் தன்னை வெளிப்படுத்துகிறதோ அப்படி ஒரே தத்துவம் அத்வைத ஆத்ம தத்துவம் துவைத்த உபாதிகள் மூலம் பலவிதமாக தெரிகிறது ஒரே மின்சாரமானது மைக்கில் ஒலியாகவும் ஃபேனில் காற்றாகவும் வெளிப்படுவதை போல இப்படி போட்டுக்க வேண்டியது உபாதிக்கு தகுந்த மாதிரி அது உப் அம்சம் இப்போ வந்து பல்பு வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மின்சாரத்தில் தாரதமியம் இல்லை அந்த பல்பில் தாரதமியம் இருந்த சின்ன பயன் வாட்ஸ் பல்புக்கும் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்புக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பல்புக்கும் வித்தியாசம் இருக்குது எலக்ட்ரிசிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கோ இல்லை அது மாதிரி நம்மளே வந்து நம்மளே சொல்லாமலையா சுவாமி உங்களுக்கு மந்திரமெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு இந்த உபாதி அப்படி அந்த உபாதி அப்படி இன்னொரு உபாதி வந்து கேட்குற நீங்கள் இவ்வளோதெல்லாம் கீதையை சொல்கிறீங்களே மந்திரத்தை சொல்கிறீங்களே நான் அப்படியே படித்து வளர்ந்துட்டேன்ப்பா என்ன பண்ணுறது அதனால் நீ உணக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸு நீ ஓம் உபாதியில் இருக்கிற மகிமையை பார் ஏன் உபாதியில் இருக்கிற மகிமையை பார்த்து ஓம் உபாதியில் அது இல்லையேன்னு கவலை விடாது கவலைப்படாதேப்பா அது சரி உனக்கு இருக்கிற உபாதியை இது பண்ணிக்க அது மாத்திரம் இல்லை இந்த உபாதியை பார்த்தேன்னா உனக்கு இதை காம்ப்ளக்ஸ் வரும் ஏன்னா உபகிதத்தை பாரு நானும் சைத்தன்யம் தானே அதில் இந்த உபாதியை பார்த்தேனாலே உனக்கு வந்து ஒப்பிடத்தோணும் உபாதியை பார்த்தாலே கம்பாரிசன் எங்கே கம்பாரிசன் இருக்கோ அங்கே கம்பேரிசன் இருந்தால் கிரடேஷன் கிரடேஷனில் தானே கம்பாரசன் கம்பாரசன் பயன்பண்ணி பார்ப்போம் ஏற்றத்தாள் வரும் ஏற்றத்தாள் வந்தால் ராகத்வேஷம் வரும் ராகத்வேஷம் வந்தால் சுகதுக்கிச்சயம் சம்சாரம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் தான் மறுபடியும் பற்று வைக்க மறுபடியும் உழலை எங்கே முடிக்கிறது இது அப்புறம் அதுக்காக வேண்டி உட்காந்து நான் உரு நான் ஒரு காலத்தில் உரு போட்டேன் நீ இப்போ உருப்போட முடியுன்னு பவலை அதை பற்றி எங்கே வழிபடுறப்பா அகம் பிரம்மாஸ்மி தொம் பிரம்மாஸ்மி அது வேணுமா இந்த உபாதி தர்மம் உனக்கு வேணுமாப்பா நான் ஓம் உபாதியை பார்த்து நான் ஒன்றுமே சொல்லேன் அம்பானியை பார்த்து ஐயோ நமக்கு இது பணம் இல்லையுன்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சம்சாரம் தான் எந்த உபாதியை தரிசனம் பண்ணக்கூடாது உபாதி வந்து எனது ஸ்தூல உபாதி சூக்ம உபாதி அன்ன உபாதி பிராண உபாதி மன உபாதி விஜான உபாதி இது விஜான உபாதி மந்திரங்களை மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் புத்தி தானே அது உபாதி தானே அப்போது உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்குது நீயும் இருக்கேன் நானும் இருக்கேன் அந்த நீயும் நானும் ஒன்று ஆ ஓம் புத்தி ஏம் புத்தி நீ கம்பேர் பண்ணாது நானும் கம்பேர் பண்ணக்கூடாது நீ கம்பேர் பண்ணால் நீ சம்சாரி நான் கம்பேர் பண்ணால் நான் சம்சாரி நம்ம ரெண்டு பேரும் புத்தியை கம்பேர் பண்ணாமல் இருந்தோமானா சைதன்யத்தை பார்த்தோமானா நம்ம ரெண்டு பேரும் முக்தன் நம்ம ரெண்டு பேரும் முக்தி அடையணுமா சம்சாரியாக இருக்கணுமாப்பா என்ன பண்ணலாம்னு முக்தி அடையணும் அப்போது இருந்தாலும் அப்படின்னா என்ன இருந்தாலும் அதெல்லாம் சொல்லக்கூடாது நோ கம்பேரிசன் ஒப்பிடுதல் என்பது மாயை ஒப்பிடுதல் என்பது அறியாமை ஒப்பிடுதல் என்பது மாயை ஒப்பிடுதல் மாயை அறியாமை ஒப்பிடாமல் ஒப்பிடாமல் இருக்கிறது எல்லா ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை சைதன்யத்தில் எங்கே கம்பாரிசன் எத்தனை சைத்தன்யம் இருக்கு ஒப்பிடுறதுக்கு கம்பாரிசன் கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எத்தனை இருக்கு அத்வைதத்தில் சைத்தன்யத்தில் ஒப்பிடுறதுக்கு எதா இருக்கோ இல்லை உபாதியில் ஒப்பிட்டு முடியுமா முடியாது என்ன பண்ணுறது இப்போ உபாதிய ஒப்பிட்டா சம்சாரம் உபகிதம் உபகிதம்ங்கிற வார்த்தையை சொல்கிறேன் உபகித்த சைதன்யத்தை ஒப்பிட முடியாது ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஆகின நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன மூடு அவுட்டாக இருந்தா என்ன மூடு நன்னாக இருந்தா என்ன மூடுன்னா அது எல்லாம் மைண்டை பொறுத்தது நம்ம கான்சியஸ்னஸை பார்க்கணுமா மூடை பார்க்கணுமா கான்சியஸ்னஸை தான் ஃபோக்கஸ் கிருஷ்ண ரொம்ப அழகாக சொல்லிட்டார் ரஜஸ்தமி சுவம் பதித்த ரஜஸ்தமச்சைவத்வம் ரஜஸ்தாஷ் பிரவத்திச் சோகமேவாண்டவ நேஷ்டிசம்ப்பிரவத்தி நிவத்தன காங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக இதெல்லாம் அத்வைத சொன்னது அது திரும்ப திரும்ப இந்த அத்வைத்தத்தை எஸ்டாபிஷ் பண்ணுறார் இந்த கடோபநிஷத்தோடய பெரிய விசேஷம் என்ன கேட்டது ஆத்மாவை பற்றி அவர் என்ன பண்ணிட்டார் இந்த ஆத்மாங்கிற அந்த கேள்வியை வச்சு ஆத்மா பலங்கிறது இல்லை அத்வைத்த ஆத்ம தத்துவத்தை நன்றாகவே கடோபனிஷத் உபதேசம் பண்ணுகிறது அப்புறம் இந்த அத்வைத்த ஆத்ம தத்துவம் பதினோராவது மந்திரத்திலேருந்து பதினோராவது மந்திரம் ஆத்மா அசங்ககாங்கிறது எதோடையும் ஒட்டுறது இல்லை சூரியோ யதா சர்வலோக சக்ஷு நலிப்பியதே சாக்சுஷை பாஹ்யதோஷை நலிப்பியே சாக்ஷுஷைஹி பாஹ்யதோஷை இதில் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆகாசம் எப்படி பாதிக்கிறதுலையோ ஆகாசம் எப்படி இந்த ஆத்ம தத்துவத்துக்கு தான் சொல்கிறோம் எப்படி இந்த கட்டடத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது கட்டிடத்துக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்குது இடையிலையும் ஆகாசம் இருக்குது ஆகாசத்தில் தான் கட்டடம் இருக்குதுன்னு சொல்கிறோமோ ஆத்மா உள்ளேயும் இருக்குது ஆத்மா வெளியிலேயும் இருக்குது ஆத்மாவில் தான் எல்லா உபாதிகளும் இருக்குது ஆனால் ஆகாஷம் எப்படி அசங்கமோ அப்படி ஆத்மா அசங்கம் அதே தான் இந்த உண்மையை தெரிந்து கொள்பவனுக்குத்தான் சாந்தி இந்த உண்மையை தெரிந்து கொள்பவனுக்குத்தான் சுகம் சாந்தி எல்லாம் சொல்கிறார் ஆக இதெல்லாம் பலன் எல்லா ஆத்ம தத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆத்ம ஜானத்தினுடைய பலன் நித்திய சுகம் நித்திய சாந்தி எப்பொழுதும் சுகம் எப்பொழுதும் சாந்தி அப்புறம் இந்த சுகஸ்வரூபமான ஆத்மாவை தெரிஞ்சுக்க விசாரம் பண்ணணுங்கிறார் விசாரம் பண்ணினா அந்த உண்மை விளங்குங்கிறார் பதினாலாவது மந்திரம் பதினஞ்சாவது மந்திரம் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு விடைவிடாது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தகுந்த சாஸ்திரத்தின் துணை கொண்டு குருவின் துணை கொண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அப்பொழுது இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளலாம் ஆக இந்த நான் ரெண்டாவது வள்ளியை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் முதல் ஏழு மந்திரங்கள் அதாவது தனி மனிதனுடைய கோணத்தில் சொல்லப்பட்டது அதாவது எஷ்டி திருஷ்டியில் சொல்லப்பட்டது எட்டாவது மந்திரத்தில் இருந்து கடைசி வரைக்கும் சொல்லலாம் எட்டாவது மந்திரத்தில் கடைசி மந்திரம் வரைக்குமே சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம் எல்லாம் என்ன அர்த்தம்னா சமஷ்டி திருஷ்டியிலையும் இருக்கிற தத்துவம் ஒன்று அப்படி சொல்லப்பட்டிருக்கு இதை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லியிருக்கார் இனி அடுத்த வள்ளி கடைசி வள்ளி இது நிறைவுரை இந்த மூன்றாவது வள்ளி நிறைவுரை இங்கே என்ன பண்ணுறாருன்னா முக்கியமாக ஏன் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி எல்லா மந்திரங்களும் எல்லாமே முக்கியமாக இருந்தாலும் இந்த ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி வள்ளியில் முதல் மூன்று மந்திரங்கள் மூன்று மந்திரங்கள் இல்லாட்டி அஞ்சு மந்திரங்கள் வரைக்கும் சொல்லலாம் முதல் மூன்று மந்திரங்கள் பிரம்மன் இந்த ஜகத்துக்கு நிமித்த உபாதான காரணம் என்று உபதேசித்திருக்கிறது ஆ பிரம்மன் தான் காரணம் ஆத்மானே வச்சுக்கோங்க ஆத்மா அல்லது பிரம்மன் காரணம் இந்த ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே இயங்குகிறது இந்த உடம்பில் ஒருத்தன் நான் ஒருத்தன் இருக்கிறதுனால தான் எனக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் கட்டுப்பட்டுன்னா என்ன்தான் என்னை சார்ந்து தான் இதெல்லாம் இயங்கிறது நான் இல்லாமல் இவைகள் இயங்க முடியாது உணர்வாகிய நான் இல்லாமல் உணரப்படுகின்ற உள்ளங்கள் எதுவும் இயங்க முடியாது என்னை சார்ந்துதான் இவைகளெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன எனக்காகத்தான் இவைணி புரிகின்றன மனமும் உடலும் எனக்காக செயல் புரிகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் ஆ இது இந்த பயாதஸ்யாக்னிஸ்தபதி பயாத்தபதி சூரியகாங்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் அப்புறம் அடுத்தது இன்னொன்று சொன்னார் இந்த வாழ்க்கையில் நமக்கு முக்கியம் எது தலையாய கடமை தமிழில் சொல்கிறோம் இல்லையா இந்த மனித உடலில் தலையாய கடமை நம்மை நாம் உணர்ந்து கொள்வதுதான் ஆத்மஸ்வரூபத்தை அறிவதே மனித பிறவியின் தலையாய கடமை அக ஜீவாத்மஸ்வரூபத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தையும் அறிவதுதான் மனித பிறவியின் தலையாய கடமை மனித பிறவியின் குறிக்கோள் அதுவே மனித பிறவியின் பரம லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எதுக்குன்னா இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் இல்லை இந்த இமோஷன்ஸுக்கெல்லாம் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸே கிடையாது இந்த விஸ்டத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் எந்த இமோஷன்ஸுக்கும் முக்கியத்துவம் கிடையாது எல்லா இமோஷன்ஸையும் என்ன பண்ணுறது இந்த விஸ்டம்கிற நெருப்பில் வச்சு எல்லாத்தையும் எரிச்சுடணும் அனைத்து உணர்ச்சிகளையும் மெய்யறிவு தீவி தீயில் எரித்து விடுக அவ்வளோதான் அனைத்து உணர்ச்சிகளையும் மெய்யுணர்வு தீயில் எரித்து விடுக மெய்ஞானம் என்னும் நெருப்பில் எல்லா உணர்ச்சிகளையும் எரித்து விடுக மதிக்காதேன்னு அர்த்தம் எரிக்கிறதுனா நிஜமாவே நெருப்பாக எரிய போகிறது அதெல்லாம் இல்லை மதிக்காக்கு இம்பருடைய உணர்ச்சிகளை நாம் உலக நடைமுறைக்கு மதிப்போம் ஆனால் அதை ரொம்பவும் பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஐயோ இவங்களுக்கு இப்படி அவங்க என்ன பத்தி தப்பா நினைச்சுட்டாங்களே தப்பா நினைச்சுட்டாங்களே தப்பா நினைச்சுட்டாங்களே சொன்னேவன் அட வந்து வரேட்டா உடனே அடரே யார் என்ன கேட்பீங்க எல்லารும் நான் பிரச்சனை இருக்கானே அத என்னாலேயே புரியுந்தாரு அட எல்லารும் பிரச்சனை நான் ஆளே ஆளே இனாரே புரியாதப்பா இங்க புரியாத الايه நடக்கக்கூடிய கேட்டியான பரவாயில்லை நடக்காம புரியாதே கேட்டியே ஆமா என்னது புரியுது ஆக தத்துவம் இந்த மனித பிரவியில நமக்கு துರಿಕோல் என்னன்னா அத்த ஜத்தை பெ அதில் நிலைத்திருப்பதே நமது குறிக்கோள் அது இந்த உடலேயே இந்த உலகத்திலேயே இந்த உடலிலேயே இந்த உலகத்திலேயே இந்த உடல் இறப்பதற்கு முன்னேயே இந்த முன்பு இந்த நாம் பெற்றுவிட வேண்டும் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நமது குறிக்கோள் அப்புறம் அடுத்தது ஆத்ம அநாத்ம விவேகம் இதுக்கு என்ன பண்ணணும் இந்திரியான ஆறாவது மந்திரம் ஏழாவது மந்திரம் எட்டாவது மந்திரம் இதெல்லாம் 7 எட்டு வரைக்கும் ஆறு ஏழு எட்டு மூன்று மந்திரங்களும் ஆத்மானாத்ம விவேக்கம் அப்புறம் வியி சமஷ்டி ஐக்கியம் திரும்பவும் விடமாட்டேங்கிறார் எல்லா இடத்துலையும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கார் அவர் ஆஹ் ஆத்மானாத்ம விவேகா அப்புறம் சமஷ்டி ஐக்கியம் எஷ்டி சமஷ்டி ஐக்கியம் அப்புறம் அடுத்தது சூக்ம புத்தி மன ஒருமுகப்பாட்டை பெறுவதற்காக யோகப்பயிற்சி யோகாபியாசகா இந்த உண்மையை உணர வேண்டுமானால் ஆழ்ந்த மன ஒருமுகப்பாடு இருக்க வேண்டும் ஆழ்ந்த மன ஒருமுகப்பாடு இருக்க வேண்டும் அங்கே படித்தோம் இல்லையா இந்த ஆத்மானம் ரத்தினம் வித்தி உடம்பு வந்து குதிரையெல்லாம் குதிரை கடிவாழக்கயிறு பாதை இதெல்லாம் சொன்னோமே அதெல்லாம் ஒழுங்காக சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணணுமே மனசு ஒன்று நினச்சா வாய் ஒன்று பேசி காரியம் ஒன்று பண்ணினா எப்படி இருக்கும் அதில் அந்த கோஆடினேஷனுங்கிறாங்களே யுக்தத்துவம் ஒருமைப்பாடு இன்டக்ரேஷன் இப்படிலாம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைஞ்சு என் அறிவு மனம் சொல் செயல் ஆர்ஜவம் எல்லாம் ஒன்றா வேலை செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து மனசுக்கு அபியாசம் கொடுக்க சொல்கிறார் யோகாபியாசம் அது வந்து ஒன்பது பத்து பதினொன்று இது மூணும் யோகாபியாசம் சூக்ம புத்தி சித்தர்த்தம் சூக்ம புத்திக்காக சித்த ஏகாகிரதா சித்தியர்த்தம் யோகாபியாசா யோகாபியாசம்னா என்னர்த்தம் சமாதி பழகுதல் இந்த ஞானத்தை பெறுவதற்காகவும் பெற்ற ஞானத்தை ஆழ்மனதிலே தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சமாதி பழகுதல் வேண்டும் யோகாபியாசம் அப்புறம் அடுத்தது முதல்ல என்ன சொன்னேன் ஆத்மானாத்ம விவேகா அப்புறம் வந்து ம இதை முதல்ல முதல்ல ஞாபகம் வச்சுங்கோ இந்த ஞானத்தை பெறத்துக்கு முதல்ல மனுஷ லோக்கத்தில் மனுஷரீரத்தை பெறணும் மனுஷரீரத்தை பெற்று ஒரு மனுஷிய குருக்கிட்ட போய் சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை பெறணும் ஆ மனித பிறவி முக்கியம் அப்புறம் தத்துவ ஆராய்ச்சி ரெண்டாவது மூன்றாவது மன ஒருமுகப்பாட்டிற்கான பயிற்சி நான்காவது ஆழமான நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை ஸ்ரத்தா அது ஸ்ரத்தைங்கிறது மாத்திரம் இல்லை அது நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு ஆத்மா இருக்கிற அஸ்திவான் நவான்னா அஸ்தியே ஆத்மாதான் இருக்கு இன்னொரு பாஷையில் சொன்னால் ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா இந்த ரெண்டு மந்திரத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம் அதாவது பன்னெண்டாவது மந்திரம் பதிமூணாவது மந்திரம் பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு மந்திரமும் ரெண்டு கருத்து ஒன்று ஸ்ரத்தை அவசியம் இது மேலெழுந்த வாரியான அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ஆத்மையேவ சத்தியம் அனாத்மா மித்யா ஆத்மா தான் சத்தியம் அனாத்மா மித்யா ஆத்மா சத்தியம்ங்கிறவனுக்கு ஆத்ம தத்துவம் நன்றாக விளங்குறது ஆத்மா சத்தியம் சத்திய ரூபமாக விளங்குறது சத்தியந்தான் ஆத்மாவோட தத்துவங்கிறது விளங்குறது ஆத்மாவோட தத்துவம் என்ன ஆத்மா சத்தியாங்கிறது அந்த அர்த்தம் இருக்குது அஸ்தீத்திங்கிற பதத்துக்கு அஸ்தினா என்ன அர்த்தம் காலத்திரையேப்பி திஷ்ட தீத்தி அதை நான் விளக்கி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக மேலெழுந்த வாரியான அர்த்தம் ஸ்ரத்தா ஆழமான அர்த்தம் என்ன சத்தியம் ஆத்மா சத்தியம் ஸ்ரத்தாங்கிறது சாதனம் குணம் சத்தியங்கிறது ஆத்மாவோடய லக்ஷணம் ஆக ரெண்டு அர்த்தத்தையும் அது கொடுக்கறது சங்கராச்சாரர் சத்தியம்ங்கிற அர்த்தத்தை சொல்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் சத்தியத்தை யாரும் மறுக்க முடியும் சத்தியத்தை எ எதை நீக்கினாலும் நீக்க முடியாது நீக்குபவனை நீக்க முடியாததால் நீக்கபவனை நீக்க முடியாது முதல்ல பார்த்துட்டோமே எனக்கு எது மூல காரணமோ அதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆகவே பொருள் மூலம் எதுனா பொருள் மூலம் உணர்வே உணர்வு தன்னை பொருளாக கா மாயை உணர்வு தன்னை மாயையால் பொருளாக காட்டி கொண்டிருக்கிறது மாயையால் பொருள் தோன்றுகிறது மாயையே பொருள்னு சொன்னேன் ஆனால் அந்த பொருளுங்கிற இந்த அர்த்தத்திலையும் சொல்கிறேன் நாம ரூபங்களுக்கும் சொல்கிறேன் சரி அடுத்தது ஞான பலம் இந்த கடைசி மந்திரம் 14 15 இது ரெண்டும் ஞானத்தின் பலன் ஞானத்தின் பலன் என்னன்னா சர்வ கிரந்தி நாஷகா எல்லா முடிச்சுகளும் அவிழ்கின்றன எல்லா முடிச்சுன்னு என்ன அறியாமை அறியாமல் தான் பெரிய முடிச்சு ஆத்மா அனாத்மா அவிவேகம்தான் பெரிய முடிச்சு ஆத்மா அநாத்மா விவேகம் இல்லை விவேகமின்மை பகுத்தறிவின்மை அதான் தன்னை உடம்பாக நினைச்சின்னு ஒரு முடிச்சு இந்த உலகமெல்லாம் உண்மை நான் அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டுருக்கிறதான் முடிச்சு தவறான கருத்துக்களோடு என்னை இணைத்து கொண்டிருப்பது தான் முடிச்சு அறியாமை அறியாமையின் காரணமாகிய பல்வேறு வகை கற்பனைகள் இப்போ எது உண்மையாக தெரிகிறதோ அதையே கற்பனைங்கிறோம் போராட்டத்துக்கு நம்ம வேறு பூசு பூஜா என்ன இல்லாமல் ஒரு ஒருத்தரை பற்றியும் கற்பனை ஒன்று வச்சுட்டுருக்கோம் இப்போ வந்து ஒருத்தர் தெரிகிறார் கண்ணுக்கு தெரிகிறார் அதுவே கற்பனைங்கிறோம் அவங்களோட குணம் அதுவும் கற்பனைன்னு சாஸ்திரம் சொல்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் நானும் உண்மை நீங்களும் உண்மை உங்கள் குணமும் உண்மை என் குணமும் உண்மை நம்ம அவஸ்தப்படுறதும் உண்மை அப்படின்னா இதுதான் முடிச்சு இது உண்மைன்னு நினைக்கிறது தான் முடிச்சு அதாவது பொய்யை உண்மை என்று கருதுவதே முடிச்சாகும் பொய்யை பொய் என்று புறந்தள்ள வேண்டும் பொய்யை பொய்யென்று புறந்தள்ள வேண்டும் ஆகவே அறியாமை அறியாமையின் விளைவாகிய கற்பனைகள் அத்தியாசம் அக்ஞானம் அஜ்யான ஜன்ய அறியாமை மாத்திரம் இருந்துட்டா பரவாயில்லை அறியாமையோட விளைவு தான் பிரச்சனையாக இருக்கு அறியாமையினுடைய விளைவு இன்பத் துன்பங்களுக்கு நம்மை ஆட்படுத்திக் கொள்ளுதல் இன்பத் துன்பங்களால் தாக்குறுதல் ஜோதிய ஜோதிஷத்தை நூற்றுக்கு நூறு உண்மை என்று நம்புதல் ஜோசியத்தை நூற்றுக்கு நூறு சனி தசையை ராகு தசையை நம்புறது சனி யாரு சனியோட மூலம் என்ன நான் தான் நான் தான் என்னது சைத்தன்யம் சனிக்கு சைத்தன்யம் உண்டோ இல்லையோ சனிக்கு சைத்தன்யம் கொடுத்ததுனால தான் நம்ம சைத்தன்யத்தை மறந்துட்டோம் சனிக்கு உயிர் கொடுத்தது யார் சனி பகவானுக்கு உயிர் கொடுப்பது யார் தடியேன் தடியேன்னா நான் அடியேன்கிறது தடியேன்னு தடியேன் சனிக்கு உயிர் கொடுக்கறது நான் பிரச்சனைக்கு என்ன உயிர் கொடுக்குறது நான் தானே பிரச்சனையை மதிக்காமல் விடுறதுனால் என்னால் விட முடியும் பிரச்சினைக்கு உயிர் கொடுத்து பிரச்சனை பண்ணணும்னா அதுவும் பண்ண முடியும் பிரச்சனைக்கு உயிர் கொடுத்து பிரச்சனையை வளர்த்தினா யாருக்கு கஷ்டப்பட போறா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் பிரச்சனைக்கு உயிர் கொடுக்கல என்ன அந்த பிரச்சனை என்னாகும் காணாமல் போய்டும் இந்த முடிச்சுங்கிறதே தவறான கருத்துக்களோடு நம்ம இணைத்துக்கொள்வது அது போன உடனே என்னென்னா ஆசையே இல்லை ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் அவகாசமே இல்லை அதை விட இன்னொரு இன்னொரு பிரயோஜனம் என்னென்னா இங்கேயே பிரம்மத்தை அடைகிறான் செத்த பிறகுலாம் இல்லை இப்பவே அத்த பிரம்ம சமஷ்ணுதே இங்கேயே மெய்ப்பொருளை அனுபவிக்கிறான் கடவுளை என்னைக்கோ அடையிறது இப்பவே உணர்ந்து கொள்ளுகிறான்னு அர்த்தம் ஆக அறியாமை நீங்குகிறது அறியாமையின் விளைவாகிய ஆசைகள் நீங்குகின்றன இங்கேயே பேரின்பத்தை உணர்கிறான் மூணு மூணு பிரயோஜனம் சொல்கிறார் அறியாமை அடியோடு நீங்குகிறது அறியாமை நீங்குவதால் ஆசைகள் அனைத்தும் அழிகின்றன ஆசைகள் அனைத்தும் அழிவதால் இங்கேயே இப்பொழுது தன்னையும் எல்லாவற்றையும் பேரின்பயமாக உணர்கிறான் பார்க்கும் இடமெங்கும் ஒரு ஃபுல்லாக பண்ணுங்க பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கம் என நிறைகின்ற பரிபூர்ண துக்கமேவா எங்க பார்த்தாலும் இங்கும் துன்பம் அங்கும் துன்பம் அங்கேயும் துன்பம் மேலோகத்திலையும் துன்பம் கீழ்லோகத்திலையும் துன்பம் வீட்டில் இருந்தாலும் துன்பம் ஆசிரமத்துக்கு வந்தால் அதை விட துன்பம் நீங்க சொல்லலை நானா சும்பம் நினைச்சுக்கிறேன் வகுப்பு புரியாத துன்பம் எப்படியோ வச்சுப்போம் துன்பப்படணுன்னா துன்பப்படலாம் எதனாத்தையும் என்னென்ன துன்பத்தை சுலபமாக மாற்றலாம் அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறத பொறுத்திருக்கு எண்ணத்தில் தான் மாற்றம் வேண்டும் மாற்றம் புறத்தில் இல்லவே இல்லை நம்முடைய புரிந்து கொள்ளுதலில் மாற்றம் தேவை அதுக்கப்புறம் நமக்கு ஆசையாவது இதாவது நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ அக அறியாமை நீங்குகிறது ஆசைகள் நீங்குகின்றன இங்கேயே இப்பொழுதே பேரின்பயமான பரம்பொருளை உணர்கிறான் என்ன வள்ளுவர் அழகா சொல்லுங்கள் என்னது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படியே அதுதான் இது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு சொன்னாலும் போகிற இந்த குரல் இருள் மருள் சொல்றள் அஜானம் மருள் இருள் அஜானம் மருள்னா அத்தியாசம் அதுவே சொல்ற சமய்தர் அப்படியே போடுற தமிழ்ல மாசரு காட்சி மாசரு காட்சி நிர்துஷ்ட தரிசனம் ரொம்ப கிளீனா போட்டா நிர்துஷ்ட தரிசனம்னா குறைகளை எல்லாம் நீக்கி பார்க்கறது குறைகளை எல்லாம் நீக்கி நிறைவையே பார்க்கறது மாசறு காட்சி அவர்க்கு இன்பம் பயக்கும் இருள் நீங்கணும் மருள் நீங்கணும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு இந்த குரலை மாத்திரம் தியானம் பண்ணுங்க போகிறோம் கண்ணை மூடி மரத்துக்கடியில் எங்கேயா போய் உட்காந்துக்கோங்க இருள் நீங்கி மருள் நீங்கி மாசறு காட்சியை உடையவர்களுக்கு இன்பம் பயக்கும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு இப்படின்னு மாற்றி போடலாம் இது இந்த குரல் அவ்வளோ அழகாக இருக்குது மருளை நீக்குதல் பிறகு இருளை நீக்குதல்ன்னு சொல்லலாம் இருளை நீக்கி மருளை நீக்குதல்ன்னு சொல்லலாம் மருள் நீங்கிறதுனா வந்து வைராக்கியத்தை அடைகிறது சொல்லலாம் இருள் நீங்குன்னு சொன்னால் சிரவண மரணத்தினால் அஜ்ஞானத்தை நீக்கிறதுன்னு சொல்லலாம் மாசரு காட்சின்னா நிஷ்டைன்னு சொல்லலாம் சம்மக் தரிசனம்னு சொல்லலாம் இன்பம் பயக்கும்னா ஆனந்தம்னு சொல்லலாம் ஒரு ஒன்றை வரியில் படுத்துகிற பாடு உபனிஷத்தே வந்துடுச்சு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க் ஆக இதோட அது மாத்திரம் இல்லை அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுகிறாருன்னா இது ஞான பலன் மூணு சொல்லிட்டேன் இந்த ஞானத்தின் பலன் என்ன மூன்று ஒன்று அக்ஞான நிவர்த்தி இன்னொன்று காம நிவத்தி இன்னொன்று பிரம்ம பிராப்தி அதைத்தான் நான் இந்த மாதிரி பாஷையில் சொல்லியிருக்கேன் சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி பாஷையில் சொன்னால் தான் புரியும் இது அஜ்ஞான நிவர்த்தி காம நிவத்தி சர்வகாம நிவர்த்தி வேறுபடணும் அஜ்ஞான நிவிற்த்தி சர்வகாம நிவிறி பிரம்ம பிராப்தி அந்த பாஷையை போடுறபோது அறியாமையை நீக்கி ஆசைகளிலிருந்து ஆசைகளை அழித்து அறிவால் அழித்துன்னு அர்த்தம் அதுக்கே தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே பைண்டிங் டிசையர் நான் பைண்டிங் டிசையர் எந்த ஆசை நமக்கு துன்பத்தை தருமோ அந்த ஆசை கூடாது இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒரு ஆசை நடந்தால் சந்தோஷம் நடக்கலைன்னாலும் அங்கே தான் இருக்கு ஏன் சுவாமி வாயில் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா உடனே சொல்கிறது உடனே ஏன் இதெல்லாம் உங்கள் வாயால் வரணுமா அது அப்படின்னா அதெல்லாம் அதுதான் எதுக்கு சாமியார் கும்பாபிஷேகம் பண்ணுறாருனா நமக்கு தானே தெரியும் எப்படி பண்ணுறோன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நடந்தால் நல்லது நடக்கலைன்னா ஒன்றும் கெடுதல் இல்லையே நமக்கு இருக்கவே இருக்கு கெட்டோ மனுஷத்து இன்னும் பத்து தரம் படிச்சு இருப்போமே பாஷ்யத்தை படிப்போம் இந்த டீக்கா அந்த டீக்கா டிப்பணி படிச்சு இருப்போமே வேதாந்த வாக்கேஷு சதார்த்தா பிக்ஷாண்ட மாத்திரேன சதுஷ்டி இருக்கவே இருக்கு முல்லை நகர் போனா வீட்டு வாசன சாப்பாடு போட மாட்டாங்களா யாராவது போட மாட்டேன் சொல்ல போறாங்க தேனி இவ்வளவு பெரிய ஊரு வருஷம் ஜென்மா முழுக்க ஒரு ஒரு வீட்டுக்காக போனால் கூட போருமே பீட்சா கிடைக்குமே அது படிக்கவே இருக்க இருக்குது எந்த வீட்டு தின்னுலையா படுத்துக்க முடியாத எடுத்துக்கலாமே அதாவது எதுக்கு சொல்கிறேன் பந்த காமகா என்னது முக்த காமகா அது பண்ணலாம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறோன்னா நல்ல காரியம் பண்ணுவோம் நல்ல காரியத்துக்கு நாம் அடிமை கிடையாது நல்ல காரியத்துக்கு நாம் அடிமையாயிடக்கூடாது கெட்ட காரியத்துக்கு அடிமையாக கூடாங்கிற வேறு விஷயம் நல்ல காரியத்துலேயும் ஆசை இருந்தாலும் அதுக்கும் அடிமையாகிடக்கூடாது ஆசைக்கூடாதுன்னு சொன்னால் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னு சொன்னாலும் அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்கிறாங்க ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னா ஆசைனா நம்மளுக்கு அந்த ஆசை துன்பம் தரக்கூடாது ஆனால் வள்ளுவர் அவா எல்லாம் சொல்லிவிட்டார் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து ஆனால் அந்த ஆசையவே அழகாக பண்ணியிருக்கு சாஸ்திர அதையும் சொல்லியிருக்கு ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆ பதினாறாவது மந்திரம் அக்னி வித்யா பலம் அக்னி வித்யா ரெண்டாவது வரம் கேட்டானே ரெண்டாவது வரத்தின் பயன் முடிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது பதினாறாவது மந்திரத்தில் கிரமமுக்தி சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு க்ரமமுக்தி சாதனமாக அக்னி பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஹோல் சாஸ்திரத்தினுடைய பலன் பதினேழாவது மந்திரத்தில் சொல்லப்படுகிறது எந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுங்க மூணாவது வள்ளி ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது வள்ளி ஆக மந்திரம் கிரமமுக்தி சாதனம் இரண்டாவது வரத்தின் பயன் அப்புறம் வந்து பதினேழாவது மந்திரம் மூன்றாவது வரத்தின் கருத்தை சுருக்கமாகச் சொல்லியது எவனொருவன் தன் உள்ளத்தில் இருக்கும் எல்லாருடைய அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கும் அந்த ஒரே ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்கிறானோ ஜனானாம் கிருதையே சன்னிவிஷ்டஹா புருஷகா அது ரெண்டு சொல்கிறார் உடலுக்கு வேறாக ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்மாவே பிரம்மம் என்பதையும் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதை உணர வேண்டும் இந்த மந்திரத்தில் பலன் கூட சொல்லலை பலனு கூட சொல்லலை தெரிந்து கொள்ள வேண்டும் முடிச்சுட்டார் அதாவது ஆத்மாவை உடலுக்கு வேறாக தெரிந்து கொள் அந்த ஆத்மாவை எங்கும் நீக்கமர நிறைந்த பிரம்மமாகத் தெரிந்து கொள் ஓவர் பிரம்மமாகத் தெரிந்து கொள் பிரம்மமாக தெரிந்து கொள் முடிச்சுட்டார் உடலுக்கு வேறாக உணர்வை உணர்ந்து அந்த உணர்வே பிரம்மம் பிரஜானம் பிரம்ம என்று உணர்ந்து உணர்ந்து அது தூய்மையான மெய்ப்பொருள் என்று உணர்ந்து கொள் தம் வித்யா சுக்கரம் அமிர்தம் தம் வித்யா சுக்கரம் அமிர்தம் இது அப்புறம் பேசுகிறது யமதர்மன் நாச்சிகேதுங்கிற ஒரு உத்தம சிஷியன் உத்தமமான குரு மிருத்தியுனால் உபதேசிக்கப்பட்ட இந்த வித்தியை இந்த வித்ய நிஷ்டை நிஷ்டையோடு கூடிய வித்யன்னு அர்த்தம் ஞான நிஷ்டைக்கான அபியாசத்தோடு கூடிய இந்த வித்யை யோக முறைப்படி கூடிய இந்த வித்தியன்னு போட்டிருக்கு உபநிஷத்தில் ஆக இந்த யோகத்தோடு யோகாபியாசத்தோட கூடின வித்தியை போட்டுக்கலாம் இது யோகாபியாசத்தோடு கூடின இந்த வித்தியை பிரம்ம வித்தியை அதாவது ஆழ்மனதில் இந்த மெய்யுணர்வை பதிக்கச் செய்கின்ற வழிமுறையோடு கூடிய இந்த வித்தியை அப்படிங்குற அர்த்தம் ஆழ்மனதில் நன்கு பதியச் செய்கின்ற வித்தியோடு கூடிய வித்யை யோகாபியாசத்தோடு கூடின வித்தியின்னு அர்த்தம் இது ஞானத்தை மாத்திரம் கொடுக்கல இந்த ஞானத்தை ஆழமான மனசில் பதிக்க செய்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கார் அந்த சகனாவகத்திலே அது இருக்கே சகனாவகத்தும் சஹனோபுணத்துலேயே அது இருக்கேன் அறிவு பெற்றா போறாத அறிவு ஆள் மனதில் இருக்க வேண்டும் அதற்கான வழிமுறையும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் ஒருவன் இதை பெற்றுகிறானோ அது நச்சுக்கேதை அடைஞ்சது என்னதுன்னா அவன் மாசற்றவனாய் இந்த மெய்ப்பொருளை அடைந்தான் அவன் இந்த மரணத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டான் எவனொருவன் இதை கற்கிறானோ அவனும் இதே நிலையை அடைவான் அதாவது நச்சிகேதுக்கு இந்த வித்ய கிடைச்சிது எந்த வித்தியை மனசில் ஆழமாக பதியச் செய்கிற அபியாசத்தோடு கூடின இந்த வித்திய கிடைச்சிது அதனால் நச்சிகேதஸ் என்னானா மாசற்றவனானான் எல்லாவற்றிலிருந்து விடு மாசற்றவனானான் அப்புறம் அடுத்தது என்னென்ன அவன் இறைவனை அடைந்தான் மைப்பொருளை உணர்ந்தான் பிறப்பு இறப்புச் சுழலிலிருந்து விடுபட்டான் சம்சாரத்திலிருந்து விடுபட்டான் எவன் ஒருவன் இதனை இவ்வாறு கற்கிறானோ இந்த யோக இந்த ஜானத்தை பெறுகிறானோ அவனும் இதனை அடைவான் அவனும் விரஜகா பவதி விரஜகா பவதி விமிருத்தியு பவதி பிரம்ம பிராப்தோ பவதி பிரம்ம பிராபனோதி அது அப்படின்னு சொல்லலாம் ஆக மாசற்றவன் ஆவான் மாசற்றவனாவான் சம்சாரத்திலிருந்து விடுபடுவான் மெய்ப்பொருளாக தன்னை உணர்ந்து கொள்வான் அவனை பொறுத்தவரைக்கும் என்னதுன்னா எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஒரே பிரம்மந்தான் அவனுக்கு வந்து பார்க்குறதெல்லாம் நிழலார் நிழலார் தெரியும்னா என்ன அர்த்தம் கண்ணு ப்ராப்ளம்னு அர்த்தம் இல்லை நிழலா தெரியும்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடுது மனசில் அந்த முக்கியத்துவ புத்தி போயிடும் இந்த வேற்றுமைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குது பாருங்க மனசில் அந்த முக்கியத்துவம் நிறைய குறைஞ்சு போய்டும் நன்றாகவே குறைஞ்சி போயிடும் இப்படியே பேசின்னு இருந்தா இப்படியே சிந்திச்சிருந்தா என்ன ஆகும் எல்லாமே இப்படிதானே இதையே சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தா அந்த மைண்ட் அப்படியே இதை யோசிச்சு யோசிச்சு புத்தி யோசிச்சு யோசிச்சு என்ன ஆகுன்னா இதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது விண் நிலவாய் விழுது வீழ்ந்தாலும் பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் அப்படின்னா ஆகாசமே பொத்துன்னு விழுந்துடுத்துன்னு வச்சு உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் வெயில் நிலவாய் அதை வந்து திடீர்னு சூரியன் வந்து சந்திரன் மாதிரி அடித்துன்னு வச்சு வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து கைவில்லை என்னவனிதான் பொன்றினால் சவம் வாழ்ந்தாலும் செத்துப்போனால் திடீர்னு புழைச்சுட்டான்னா அதெல்லாம் புதுமையாக ஒன்றும் பாரார் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதும்பான் இதெல்லாம் பாருங்கள் நல்லது நடக்கிறதுன்னா நன்று தீது எண்ணார் நல்லது கெட்டது எதையுமே கட்ட முடியும் எல்லாம் நல்லவனாக இருந்தவனாம் கெட்டவனாக இருந்தும் இருக்குது கெட்டவனாக இருந்தெல்லாம் இதெல்லாம் மாயா விசித்திரம் இந்த மாயா விசித்திரத்துக்கு நான் ரியாலிட்டி கொடுக்க மாட்டேன் அதை போய் ஆச்சரியமாகவும் பார்க்க மாட்டேன் அதை வெறுக்கவும் மாட்டேன் அதர்மத்தை வெறுக்க மாட்டேன் தர்மத்தை பயமாறுக்கும் அதர்மத்தை வெறுக்க மாட்டேன் தர்மத்தை விரும்பவும் மாட்டேன் எனக்கு அதர்மும் இன்பத் துன்பத்தை கொடுக்காது தர்மமும் இன்பத் துன்பத்தை கொடுக்காது ஞான நிஷ்டோ பவாமி ஆகினால இறந்த பிறகு ஒரு ஆத்மா இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது அஸ்தி அஸ்தி அஸ்தி அது யாருன்னா அகம் நான் எப்படிப்பட்டவன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரே வஸ்து ஆத்மா மட்டுமே இருக்கிறதுன்னு முடிச்சுட்டார் ஆத்மா இருக்கிறதா இல்லையான்னா அதை தவிர ஒன்றுமே இல்லைன்னு விட்டார் ஆத்மா ஆத்மா இருக்கிறதா இல்லையாண்ணா ஆத்மாவை தவிர ஒன்றுமே இல்லைப்பா ஆத்மா ஒன்று தான் இருக்கு அது சத்ரூபமாக சித்ரூபமாக ஆனந்த இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறார் இதை நம்ம பல முறை அதுக்கப்புறம் இந்த ஞானம் நமக்கு நன்கு விளங்கி பயனை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் கற்ற கல்வி என்றென்றும் ஒளி எவர் கிரீன் அப்படின்னு சொல்கிற மகரி ஒளி இருக்கட்டும் இது மக்களுக்கிடையே இந்த ஞானம் பரவட்டும் என்று சொல்லி சாந்தி பாடத்தோடு இந்த மந்திரங்கள் எல்லாம் நிறைவு பெறுகின்றன மொத்தம் நூற்றி பத்தொம்போது மந்திரங்கள் நூற்றி இருபதுக்கு ஒன்று குறவு சாந்தி பாட்டத்தை சேத்தா நூற்றி இருபது ஆக நூற்றி இந்த கட்டோபனிஷத் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது ஹரி ஓம் சகனா பவத்து சகனவுன்து சஹ வீரியங் கரவா வகை தேஜஸ்வினாவீதமஸ்து மாவிஷாவஹை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் அய்யனேயனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேஷிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை அன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாட்சிகி